மற்றும் மகிழ்ச்சி ஆகிய நிலைகளில் பேசவும் கட்டுப்படவும் எங்களையும் விடவும் அவற்றை தேர்ந்தெடுப்பதின் மீதும் நாங்கள் நபி சொல்லாஹு அழகி செல்லம் அவர்களிடம் சத்திய பிரமாணம் செய்தோம் மேலும் உங்களிடம் அல்லாஹுவிடமிருந்து தெளிவான ஆதாரம் உள்ள நிலையில் பகிரங்கமான இறை மறுப்பை நீங்கள் காணும் வரை அதிகாரத்தை அதிகாரம் உள்ளவரிடமிருந்து நாங்கள் பறிக்காமல் இருக்கவும் படிப்போரின் படிப்பை கண்டு அல்லாஹுவின் விஷயத்தில் நாங்கள் பயப்படாமல் இருந்து சத்தியத்தை நாங்கள் கூறிவிடவும் நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களிடம் சத்திய பிரமாணம் செய்தோம் புகாரி ஏழு முஸ்லிம் ஒன்று